வணக்கம் மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றெண்ணியின் புதறிவுக்கு நான்கு விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய புதறிவிக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவின் கடைசி முகலாய மன்னரான இரண்டாம் பகதூர் ஷா என்றழைக்கப்படும் பகதூர் ஷா சாஃபர் மியான்மர் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டார் ம் திர்த்த சோழன் என்று அழைக்கப்படும் சோழ மன்னன் முதலாம் குலத்துங்க சோழன் மூன்று நகர்பாலிகா சட்டத்தில் மூன்று வகையான அமைப்புகள் உள்ளன இனி இன்றைய பதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று சர்வதேச மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு இந்தியாவில் கட்டி முடுக்கப்பட்ட ஐ என்எஸ் சிந்து வீர் என்ற நீர்மூழ்கி கப்பலை எந்த நாட்டிற்கு மூன்று அமெரிக்க நாட்டு இராணுவத்தில் சமீபத்தில் தலைமை தகவல் அருள் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் நன்றி